ங மே மனசி பிரதி மனோ மே வாசி பிரித்தி ஏத மகனே மாசீ அனேரான் சந்தா ஷ சத்தியம் வன்மாவா அவது வரம வந்தா அரி வோ गुरुभ्यो ீரு செகண்ட் மந்திரி ஆமூயம் த திநாவீ गर्भं पी सह अग्र जन्म अग्रेती सह कुमारं, कुमारं। जन्मन अग्रे अति संततया संतता னமேவ்யம் லோகா சேதமே தய ச அய பிரய அயமித்த வயோகை ச இப்பிரேயண்ணேவ புனாய திருத்தீயம் ஜென்ம சோ அப்போ இந்த ஜீவாத்மா எப்படி ஆகிறானா மூணாவது ஆவசத ஸ்வசரீரம் சிசுவாக உள்ளது பெற்றோர்கள் அரவணைப்பல இந்த சிசு வளரும் சிசு வளர்ந்த பிறகு நன்னா வளர்ந்த பிறகு அந்த பொறுப்பெல்லாம் ஆன பிறகு அதுக்கப்புறம் இந்த சிசுவை வளர்த்த பேரண்ட் அந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வெளியில வரணும் அப்படி எது வரைக்கும் வரணும் அந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு இருக்கிறது அவங்க எடுத்துண்ட பொறுப்புக்கு பிறகு நம்ம பொறுப்பு கிடையாது சக ஐயம் ஆத்மாக புண்ணியே பெகா கர்மேப்பகா பிரதி தீயதே அப்படி சொல்றது நாலாவது மந்திர படிச்சிருக்கும் நமக்குறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது என்ன பொறுப்பு எப்படி மகனோ மகளோ ஜீவாத்மா தேர்ட் ஆவசதா ஜென்ம எடுத்த இந்த ஜீவாத்மா பிரதி தீயத்தை அப்பாயிண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் பவர் இந்த பிரதி தீயத்தை அதாவது பிரதி அப்பாஸ்தானத்தில் அவனுக்கு ஒப்படைச்ச பிறகு இந்த மகன் நியமிக்கப்படுகிறான் சோ மகளோ மகனோ நியமிக்கப்படுகிறது பிரதீ தீயத்தே அப்ப அப்பாவோட பொறுப்பு மகன் கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது சந்ததிய பொறுப்பு உடைக்கிறது எதுக்காக புண்ணியப்பியா கருமே இது வரைக்கும் அவர் வந்து ஏதாவது சாலிகிராம் பூஜை பண்ணியிருந்தார்னா அவர் வந்து இனிமே குழந்தை செய்யணும் இனிமே அந்த பொறுப்பு அந்த பையனை செய்யணும் ஓகே இது வரைக்கும் அவர் வந்து ஏதாவது ட்ரஸ்டி வச்சு அவர் நிர்வாகம் பண்ணியிருந்தார்னா அது அவர்கிட்ட கொடுக்கணும் ஏற்கனவே இதெல்லாம் தான தர்மங்கள்லாம் பண்ணியிருந்ததுன்னா அதெல்லாம் இனிமே அந்த பையன் பண்ணணும் பிரயுதா இப்படி ஷிஃப்ட் பண்ணணும் தன்னுடைய பொறுப்பெல்லாம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்போ ஏற்கனவே புண்ணியப்பியகா கர்மேப்பியகா அந்த இந்த பையன் இருக்கான புதுசா பிறந்தான ஜீவாத்மா அவங்க அப்பா அம்மா செஞ்சிருக்கணும் ஓகே செய்யலைன்னா அவன் என்ன செய்வான் ஓகே அதனால அரசியல்வாதி பையன் அரசியல்வாதியா வருவான் தானம் தர்மம் கொடுக்காத பையன் தானம் தர்மம் கொடுக்காத பையன் வருவான் ஏற்கனவே தானம் தர்மம் கொடுத்து பழகி இருந்து அதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கோயிலுக்கு போனதும் நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தை கையில பைசா கொடுத்து குடு அந்த பழக்கம் வரதுக்காக ஓகே அந்த குளத்துல மீன் இருந்தா அதுல வந்து அரிசி போடுவோம் அதுக்கப்புறம் வந்து யானை வந்து பழம் வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் சம்ஸ்காரம் ஞாபகம் நாட் மெட்டீரியல் ஓகே இதெல்லாம் குட் கல்ச்சர் கல்ச்சலுரலா பண்றது அது போல வந்து பணத்துக்கு தேவைக்காக உங்களை பணம் கொடுக்க சொல்ல மகா சத்சங்கி புரியாக கொடுக்க சொல்லு பணம் வந்து எப்படியோ எந்த விதத்திலே வரும் நமக்கு கொடுக்கிறதுக்கு முடியறதா இப்ப இந்த மகா சத்சங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த தானம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவல்ல மீறி கொடுத்துருக்காங்க இது ஒன் டைம் இன்னொரு தடவை மகா சத்சங்க நடத்தலான்னு சொல்ல முடியாது புரியுதா உனக்கு வந்து டுவெண்டி ஒன் கேட்க மாட்டோம் என்ன தைரியத்துல வந்து ஒரு கிரகஸ்தனை பார்த்து நாட் அட்மரித்திங் ரியலி அரண்டு போயிடுவாங்க இவ்வளவு அமௌண்ட் எப்படி கொடுக்க முடியும் பை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்க கொடுத்தாங்க பல பேர் கொடுத்தாங்க அவங்க அப்புறம் அவங்க அவங்களுடைய சக்திக்கு டைரெக்டா இன்டைரக்டா பல விதத்துல கொடுத்துருக்காங்க சரியா ஒருத்தர் வந்து லோன் பண்ணி எடுத்துக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து கோல்டு காயின் இருக்கிறது அந்த கோல்டு காயினை வந்து ரொம்ப நாளா வச்சிருந்தத அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அப்புறம் கொடுத்துருக்காங்க சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஏன்னா இது வந்து நீ ஜென்மத்துக்கும் சொல்லிட்டு அப்படி ஒரு மா சங்கம் பண்ணினோமா அந்த அட்டயத்துல நான் கொடுத்தேன்னு தெரியுமா உனக்கு அப்படி தான் குழந்தைக்கு சொல்லான்னு சொல்ல வரேன் அவருக்கு கொடுத்துக்க மாதிரி இந்த ஆசிரமம் நான் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆசிரமத்தை சத்சங்கம் நடக்கும்போது புரிய அது இல்லை சோ இந்த மாதிரி கொடுக்குறதுக்கான இது இருந்துன்னா அந்த பையனுக்கு அந்த கொடுக்க அந்த அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது கொடுக்கிறதுக்கு சக்தி வரும் ஓகே அதனால நீங்க கொடுத்து பழகினாட்டா வரும் என்னுடைய அனுபவத்துல கொடுக்க கொடுக்க நிறைய வந்திருக்கு நான் வந்து கதை கதை அடிக்கல நிஜமாவே சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன ஒண்ணுமே கொடுக்குறதுக்கு கையில ஒண்ணுமே இல்லையான்னு இப்படி பிரசஞ்சு இருக்கும் யாராவது கொண்டு வந்து பெருசா கொண்டு வந்து கொடுப்பான் எல்லாருக்கும் கொடுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் எதுவும் கொடுக்க முடியல சவுட்டரி வச்சு நடத்துவாங்க சில பேர் வந்து சர்வீஸ் இதெல்லாம் என்ன இருந்து விஷயம் அதுக்கப்புறம் சில பேர் சாலிகிராம பூஜை பண்ணி வச்சு அந்த மாதிரி அந்த பூஜை ஐட்டங்கள் அதாவது இந்த குடும்பத்தில் வரக்கூடிய அந்த ஒரு அந்த சம்ஸ்காரத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறது ஏற்கனவே இந்த அப்பா அம்மா ஏதாவது ஏதாவது அக்கவுண்ட் இருந்தா கொடுக்கணும் இல்லைன்னா இது ஒண்ணுமே இல்லை அப்படியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எங்க அப்பா கொடுத்தாரு லோன் ஐஏஎம்எஸ் மீதி கட்டிடறா அப்படி இவர் இருந்தார் மிஸ்டர் சி தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் திரும்மா சி தாஸ் சித்திரந்தர் தாஸ் அவங்க அப்பா போகும்போது ஐபி விட்டுட்டு போயிட்டார் கடனும் ரூல் படி கிடையாது அவர் ஒரு நல்லா வந்து சம்பாதித்து அப்பா பேர்ல எந்த விதமான அக்கவுண்ட் இருக்கக்கூடாது கடன் அக்கவுண்ட் இருக்கக்கூடாது தேடி கண்டுபிடிச்சு எங்கெல்லாம் வந்து அந்த கடன் இருக்கிறதோ அதெல்லாம் கொடுத்துட்டாராம் சிஆர் தாஸ் இப்படி இல்ல ஒரு பிள்ளைய பெத்துக்கணும் அப்படி இருக்கணும் அதுக்கு அது சரி எல்லா பிள்ளையும் அப்படி ஆகுமா சி ஆர் தாசா இருக்கிற வரைக்கும் போகும் நம்ம அதனால இந்த பக்கம் பிள்ளையை பத்த சரியா அந்த பக்கம் வந்து மகனா இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கிறதோ அப்படி எடுத்துக்கணும் நெகட்டிவா இருக்கிறத வச்சு நெகட்டிவ் இதுவா வச்சு துக்கப்பட்டிருக்கூடாது எனக்கு சொல்ற மாதிரி இல்லையே இப்படி நிறைய கடன் வாங்கியிருப்பேன் அப்படி நினைக்கப்பட அதனால புண்ணிய நியமிக்கப்படுகிறான் தன்னுடைய வாரிசாக நியமிக்கப்படுகிறான் இந்த மகன் எந்த மகன் அஸ்ய ஆத்மா ஐத்திரைய விடப்புறதுல தன்னுடைய இமேஜ ஆக இருக்கிற அந்த பையனுக்கு பொறுப்பை விடணும் பொறுப்பை விடனும் பொறுப்பை விடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வானப்பிரசத்துக்கு போகணும் போனோம் அறுபது எழுபது வயசு ஆச்சு திருப்பி ஆரோக்கிய பால் வாங்கிட்டு இருக்க கூடாது வாழ்க்கையை மாத்திக் கொள்றது கமிட்மெண்ட் இனிமே வந்து புருஷ மோட்ச புருஷ அர்த்தம் அப்படி அர்த்தம் என்ன ஒரே இது காலையில வந்து கடவுபனிஷி போட்டா மத்தியானம் வந்து முண்டோபிஷன் சீடி போட்டு கேட்கணும் அப்புறம் சாயந்திரம் வந்து அதனால அதனால ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா இது ஏகி ஸ்லோகவா ஏக்க ஸ்லோக போட்டு கேட்கணும் அதுவும் இப்ப வந்து கரண்ட் போச்சா யாராவது யாரு பக்கத்துல வரணும் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கணும் இந்த விஷயத்த இப்ப இல்ல கிரகஸ்த இல்ல வானப்பிரசத்துல அப்படி ட்ரை பண்ணா என்ன ஆகும்னா வானப்பிரசத்துக்கு உனக்கு ஆள் யாரு கிட்டக்கு அப்ப நீ தனியா ஆயிடுவேன் புரியதான் இதுக்கு ஐடியா அதனால மானப்பிரசத்துக்கு நம்ம ரெடி ஆக்கணும் மானப்பிரசத்துக்கு ரெடி அப்போ மனுஷன் எந்த விதமான பொறுப்பு ரெஸ்பான்ஸ் வச்சுக்கூடாது ஒப்படைச்சு இப்ப கிரகஸ்தருக்கு சொல்லலை கிரகஸ்தல பொறுப்புலாம் இருக்கிறது எல்லா பொறுப்பு செவ்வன செய்யணும் இந்த பொறுப்பு விட்டுட்டு தபான நருல விட்டுனீங்கன்னா அங்க வந்து அங்க வந்து கில்ட்டா இருக்கும் பொறுப்பை விடுதல் என்னுடைய மகன் மகள் எல்லா பொறுப்பும் என்னுடைய பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டேன் அவனுக்கு வேண்டிய அந்தமான படிப்பு காலேஜுக்கு ஓடினது சீட் வாங்கினது எல்லாம் அலைஞ்சு ஒடிஞ்சு மேக்சிமம் ஒரு கல்யாணமும் என்ன மாதிரி படுறா மகனே சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டேன் இனிமே அவன் ஆச்சு அவன் பொறுப்பாச்சு பூர்த்தி ஓகே முடிச்சோட செய்யணும் பாஸ்ங்களு சரியா ஓடலன்னு என்ன செய்யலாம் நான் உனக்கு பதிலா ஓடுறேன் அப்படின்னா கேம்ல ஒத்துப்பாங்களா நீ அப்படியே ஓடினாலும் பிரைஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டான் ஒருத்தர் வேகமா ஓடினாலும் ஒருத்தர் ஸ்லோவா ஓடினாலும் ஆளுக்கு ஆளு மாத்தணும் அர்த்தம் புரியுதுல அப்படின்னா என்ன புரியுது என் பையன் வந்து டல்லா இருக்கான் இங்க ஒருத்தர் இருந்தா இருக்கு திருவள்ளூர்ல எப்ப பார்த்தால கடையில இருக்குன்னு கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்றது இல்ல அவர் அப்படியே எண்ணி படத்தை எப்படி போடுவார்னா அப்படி வள்ளி அப்படி போடுவார் என்றது கூட நேரம் இல்லை அவ்வளவு பணம் வரும்னு வச்சுக்கோங்க சரி நீங்க இதுல என்ன சுகத்தை கண்ணுங்க காபி வந்தா அது அப்படியே ஆரின்ட்டு இருக்கும் சாப்பாடு வந்தா அப்படியே இருக்கும் டே நைட் ஒர்க் பண்ணு என் பையன் பொறுப்புக்கு வந்துட்டான்னா ஜே அப்படியே விட்டுட்டு புல் டைமா வந்துருவன் பாருங்களேன் அப்படின்னா சரி பையனுக்கு எல்லாம் வந்துட்டான் பெரியவன் ஆயிட்டான் கல்யாண இல்ல படிப்பெல்லாம் முடிச்சான் அவனுக்கு பொறுப்பு இல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு பொறுப்பு தீந்துடும் கல்யாணம் பண்ணி வச்ச திருப்பி போன நான் விடல நானும் பரவாயில்ல பேச்ச கேட்டான் இப்ப எட்டு மணிக்கு பத்து மணிக்கு தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு குழந்த பொழுது அவன் சௌரியமா தான் இருக்கான் இவர் திருப்பி போய் கடையில் உட்கார்ந்து இருக்காரு அறுபது எழுபது வயசு ஆச்சு இப்ப திருப்பி கடையில் உட்கார் காலையில் போனா மா பொறுப்படுது ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது அந்த மாதிரி செய்யாதோ அப்படி நம்ம பயந்து கடைசி வரைக்கும் ஒண்ணும் செய்யாது சொல்ல முடியுமா எல்லாருக்கும் சொன்ன சொன்ன ஆகிறதுதான் அதனால அவங்க அப்பா வந்து மார்க் வாங்கலன்னு மிரட்டே இருந்தாரு உடனே அவங்க அம்மா வந்து நீங்க நீங்க எவ்வளவு மார்க் வாங்க நீங்க அவளை மிரட்டுறீங்க அப்படி சொல்லக்கூடாது மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு விட்டுணும் புரியடுதான் அதனால இதெல்லாம் வந்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வரணும் கிருத கிருத்திய பவதி செல்ல வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாச்சு இனிமே வந்து கடைசி வரைக்கும் பொறுப்பு செஞ்சுக்கூடாது ஓகே அவனுக்கு பேரம் பிறந்து அவனுக்கு கொள்ளு பேரம் பிறந்து அவங்களுடைய சம்பந்தி இல்ல இவங்க போய் பேசி அதெல்லாம் சாதாரண கிரகஸ்தல உழல்பவர்களுக்கா உள்ளது புரெய்டா சோ நம்ம மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம் பொறுப்பு போடுதுன்னா கம்ப்ளீட்டா என்ன ஆனாலும் சரி நான் செய்ய வேண்டியது செஞ்சாது கிருத கிருத்திய பவதி புரையிடுதா அவனுக்கு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா யுவர் த வித்ராய் ரெஸ்பான்ஸ் வித்ராயில் உன் குழந்தைக்கு குழந்த பிறந்ததான் உன்னுடைய ரெஸ்பான்ஸ் வித்ராயில் குறைஞ்ச பட்சம் மேக்சிமம் நாட்டு குறைஞ்ச பட்சம் மேக்சிமம் குறைந்த பட்சம் எப்பயாவது வித்ராயில் பண்ணலாம் ஓகே அப்போ பயோகதா பயோகதா வயதாக்கி வயசாயிடுச்சுன்னா என்ன செய்யணும் நீங்க உலகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நன்மை செஞ்சா போறோம் வயசாடுச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்றேன் பாருங்க சும்மா இருந்தா உலகத்துக்கே நல்லது அது மா திறந்த முடியாது சும்மா இருக்கணும் யாரா வந்து கேட்டாங்கன்னா ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஓகே ரொம்ப கஷ்டம் அங்கம் கலிதம் பலித்தம் முண்டம் தசன விகீனம் தாத்தம் துண்டம் விருத்தோயாதி கிருத்வா தண்டம் அதெல்லாம் வரால ஓகே இந்த லாஸ்ட் லைன் மாத்திர கூடாது இதெல்லாம் நேச்சுரல் நமக்கு பல்லு போகும் நிறைய போகும் எல்லாம் போகும் முஞ்சத்தி ஆசா பிண்டம் ஆசை விடலையே அறுபதிலும் ஆசை வரும் அப்படினா என்ன அர்த்தம் அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு மெதுவா வந்து வித்ராயல் பண்ணணும் எல்லாத்திலிருந்து வித்ராயல் பண்ணணும் எதுக்கு வந்திருக்கோம் நம்ம இந்த மனுஷ சரீரம் எதுக்கு எடுத்திருக்கோம் எப்ப பத்தல குடும்பத்தை கட்டிட்டு அடர்றதுக்கா ால விட முடியலவியா நான் மரமா எல்லாரும் இதெல்லாம் வயசானவங்க ஐசோலேட்டை இருக்கும் நான் யோசிச்சு நமக்கு கடைசி வரைக்கும் அந்த கீ விட மாட்டா இந்த சொத்து எல்லாம் பிரிச்சு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் சொத்தை கொடுத்துட்டும் நம்ம நடைப்பினமா ஆயிடுவோம் நிறைய பேர் கையெழுத்து போடவே மாட்டேன்னு கடைசி வரைக்கும் எழுத்து போட மாட்டேன் வெரி டேஞ்சர்மா ஏதாவது பண்ணுமா இங்க ஒரு இங்க நம்ம ஆசிரமத்து பாத்துல ஒரு அம்மா சத்தே போயிடுச்சு அந்த சொத்து எல்லாம் கவர்மெண்ட் தான் எடுத்துட்டு போகணும் அது எனக்கு தெரியாம போச்சு சரியா இப்ப யாரு யாருக்கு யாரு கொடுக்குறது அந்த சொத்தை ஒன்னும் எங்கேயாவது ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கலாம்ல சருப்புல கொடுக்குறதுக்கு மனசு வரல பாரு நல்லா தெரிய போறது இன்னொரு நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம்னு அந்த பாட்டிக்கு தெரியும் டீச்சர் கூட ஓகே பெரிய ஆளு கூட விவரம் தெரியாததுல அப்போ நம்ம சம்பந்தப்பட்ட அனுபவிக்காதான் போட்டோம் ஆசா பிண்டம் வயோதிக வந்து வயோதிகம் வந்து அற்புதம் என்ன கோல்டன் என்னால முடியாதப்பா ஒதுக்குபம் கூட சூடி சொல்லாருக்கி என்ன நடந்தது அந்த சம்பந்தியோட என்ன பண்ணிடுறான் இப்போ இப்ப முக்கியம் இல்ல அடுத்த சொர்க்க வருங்களூர் போறதுக்கு கொஞ்சமா இதெல்லாம் கேட்டு இப்படிதான் சொன்னார் பரவத்தில் இன்னொரு தடவை கிளாஸுக்கு அனுப்ப மாட்டாங்க சொல்றது உபனேஷத்து நீ வயோதிகம் ஆயிட்டேனா அப்படி இருக்கணும் இப்ப இருக்க வயோதிக பீப்புளுக்கு சொன்ன நடக்காது அதனால நீ சவுத்துல முட்டிக்கிற மாதிரி இருக்கும் வயோதிக பிரைத்தி அப்படி சொல்றது வயோதிக பிரைத்தி மானப்பிரஸ்தம் அடையணும் சக இத பிரயன் ஏவ புனர்ஜாயத்தே ஓகே சக அவன் மகனுக்கு தந்தையான பிறகு பொறுப்பெல்லாம் கொடுத்த பிறகு இத பிரயன் ஏவ இதுல இருந்து வெளியேறணும் ஓகே இதுல இருந்து வெளியேறி அவனுடைய பாப புண்ணியத்துக்கு தகுந்த போல மேல் ஜென்மத்துக்கெல்லாம் போய் திருப்பி மழையா பொழிஞ்சி ஔஷதியாயி திருப்பி ரேத்த மனுஷன் எடுக்கணும் எடுக்கலாம் ஜென்மம் எடுக்கலாம் ஏதோ ஒரு ஜென்மம் போவோம் ஏதாவது ஒரு யோனிக்கு நம்ம போயிடும் புனர் சோ அப்போ ரேத்த ரேத்த முதல் ஜென்மம் இப்படி எடுத்து திருப்பி அவன் புனர்ஜென்மம் போய் இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்றானே அதுக்கு பேரு திருத்திய ஜென்மம் அப்போ அப்பாவோட ரேத்திலிருந்து அம்மா கர்ப்பை முதல் ஜென்மம் பிரதம ஜென்மம் அதுக்கப்புறம் அம்மா வயதிலிருந்து வெளியில வர்றது வந்து திருத்திய ஜென்மத்திலிருந்து அவன் புண்ணிய பாபெல்லாம் பண்ணி அதுக்கு பித்ருலோகம் போய் திருப்பி முதல் ஆவசத்த வர்றது திருத்திய ஜென்மம் அப்போ வெரி சைண்ட் சிஸ்டம் ஓகே ஆவசத்தூ ஆவசத்த ஓகே ஜென்மா டு ஜென்மா ஓகே ஜென்மா டு ஜென்மா இப்படி மாறின்றே இருக்கிறது இங்க வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் இல்லாட்டி நான் கேள்வி கேப்பேன் இப்போ இது வரைக்கும் இந்த ஜீவாத்மா அந்த வர்ஜன்ய மழையில இருந்து வந்து ஓஷதியாயி ரேத்தசாயி ரேத்தப்பையிலிருந்து கர்ப்பையில இருந்து அது வந்து சுவாசரீரம் அடைஞ்சு இந்த சுவாசரீரமாயி இப்படி வளர்ந்து வரான ஓகே திடீர்னு இந்த குழந்தைய பெற்றெடுத்த அப்பாவை பத்தி அவர் வந்து புனர் ஜென்மம் போகணும் எல்லா குழந்தையோட பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போடு திருத்திய ஜன்மா அப்படின்னு சொல்றதன் திடீர்னு உபனிஷத்து என்ன பண்ணிடு சக புனர்ஜாயத்தை ஜென்மா அப்படின்னு ஒன்று இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் கவனிக்க மாட்டோம்யர் என்ன பண்ணுவாரு இதெல்லாம் பார்த்து இத எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு குழந்தைகிட்ட ஒப்படைச்சுட்டு திருப்பி எப்படி போறது உபனிஷத்து அப்பாவே ஒரு காலத்துல ரேதா இருந்தாரு கர்ப்பையில் இருந்தாரு பொறுப்பலா இருந்தாரு ஓகே அதனால அந்த சைக்கிள் அது போறது அப்படி சங்கரன் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோ நீ தான் திருப்பி நீ போன இவன் இந்த பையன் அப்படிதான் வருவான் அப்படியே வருவான் இதுதான் இப்படி நமக்கு ஜென்மம் மேல ஜென்மம் கிடைச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு ஏன்சார வர்ணனை சொல்றோம் இத ஒரு ஜென்மாலேயே ஒரு இடத்துல வரும்போது நமக்கு அடுத்தது ஜென்மம் எப்படி கிடைக்கும் ஓகே அதனால வெரி டேஞ்சரஸ் அதனால நீ கரெக்டா இந்த ஜென்மத்திலேயே நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றது அதனால அஞ்சாவது வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் மந்திரம் ததுக்தம் ரிஷினாம் கர்ப்பேணு சன்னன் வேஷாம் அவதே மகம் சயஷிஹீ அரட்ச அரட்ச அரட்ச सयेना <Nirati> சயனேவா ஏவம் உது ஒரு முக்கியமான மந்திரம் ஓகே இந்த புனர் ஜென்மம் ஜென்மம் அழைக்கிறது புனர் தான் திருத்திய ஜென்மம் அப்படின்னு அழைக்கிறது இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜன்மா பிறவி பர்துலாம் இருக்கிறதுக்குாரணம் இங்க கர்ம காண்டா ஒண்ணு டீச் பண்ணல இங்க கர்ம காண்ட டீச் பண்ணல இங்க ஞான காண்டத்தை புரியுதா அப்ப இங்க ஏன் அத சொல்றோம் மனுஷ ஜென்மன்றது அவ்வளவு சுலபம் இல்லப்பா அநாதி அவித்தியா வாசனையா பிரவர்த்த மானசிய பசுபக்ஷ மிருகாதி யோனிசு அநேகத்தா ஜனித்வான் ஏதாவது அதுல கேட்ட மாதிரி இருக்கும் இன்னொரு தடவை சொல்றேன் கேட்ட மாதிரி இருக்கு சொல்லுங்க அனாதி அவித்யா வாசனையா பிரவர்த்த மானசிய பசு பட்சி மிருக்காதி யோனிசு அநேகதா ஜனித்வா எப்ப சங்கல்பம் எப்ப இதான் ஒரு தலைமுறை சொல்றது ஆவணி ஆவட்ட சங்கல்பம் ஓகே ஒருத்தர் தான் போட்டு இருக்கான்னு அர்த்தம் அநேகதாக ஜனித்துவான் கேனாபி புண்ணிய கர்மா விசேஷ பல கோடி ஜென்மாவுக்கு பிறகு அநேக கதா அநேக அனை எத்தனையோ கோடி ஜென்மத்துக்கு பிறகு ஜனித கிடைச்சிருக்கிறது ஜனித்துவா கேனாப்பி புண்ணிய கர்மா விசேஷன புண்ணிய கர்மத்தினால இப்ப மனுஷ ஜன்ம கிடைச்சிருக்கு யு ஆர் த லக்கி நீங்க செஞ்சும் புண்ணியத்தினால தான் மனுஷ ஜென்ம கிடைச்சது அது மற்றவங்களோட அதிகமா புண்ணியம் செஞ்சனால விட்டு வந்து உட்காந்துருக்கோம் அதனால மனுஷன் காலடியில் வந்து ஐத்திரிய உபநிஷத்து சங்கரனுடைய திருவடியில் உட்காந்து படிக்கிறது சாதாரண விஷயமா எத்தனை கோடி ஜென்மங்கள் இருக்காங்க எத்தனை கோடி ஜென்மம் இருக்கிறது அத்தனை ஜென்மத்துக்கும் இங்க கிடைச்சதா இந்த சான்ஸ் இல்லையா யோசிச்சு பாரு அத்தனை பேர் மெட்ராஸ் இருக்கு அத்தனை பேர் வந்துட்டோம் என்ன ஆகிறது இல்லையா வர முடியாது வர முடியாது அதனால நம்ம செலக்டடா இங்க மாத்திர நம்ம கொஞ்சம் பேர் வந்திருக்கோம் இங்க நாமெல்லாம் யார் அப்போ நாமெல்லாம் பேரு அல்லது பிரம்ம ஜிக்னாசு சில பேர் முமூக்ஷு சில பேரே ஜிக்னாசு அங்க என்னதான் சொல்லி கொடுக்குறாரு போய் பாப்பே அப்படின்னு ஜிக்னாசா சில பேருக்கு கியூரியாசிட்டி ஓகே சில பேருக்கு என்னன்னா இல்ல இது அடைஞ்சே தீரணும் அப்படி சொல்லிட்டு அதுக்காக நமக்கு பல ஜென்மாந்திரத்தினுடைய பகா புண்ணியத்தினால குரு சாஸ்திரம் கிடைச்சு அவரோட நம்ம வந்திருக்கோம் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அது சும்மா உபச்சாரத்துக்கு சொல்றது அபாவா செஞ்ச அவங்க செஞ்சுதான் நீ நல்ல குடும்பத்துல ஏற்கனவே பணக்காரர் வீட்டிலேயே பிறந்துட்டீங்கன்னா நீ செஞ்ச புண்ணியத்தினுடைய விளைவு அவங்க அந்த குடும்பத்துல பிறந்திருக்க ஓகே உன்னை வச்சு அவஸ்தப்படுறது அவங்களுடைய கர்மா அதனால இதெல்லாம் ஜாயிண்ட் ஜாயிண்ட் கர்மா இதெல்லாம் உன்னோட ஒண்ணு கர்மா அதனால புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி அவஸ்தா புனரபி ஆவசத ஓகே அப்ப ஆவசத டு ஆவசத்தை வந்து நம்ம எப்படியோ மனுஷ ஜென்மம் எடுத்துட்டோம் அநேக ஜென்ம சம்சித்தகா கத்தேயாதி பராங்கத்திம் பகூனாம் ஜன்மானாம் அந்த நினைக்கிறான்கு ஜிக்னாசர்கள் அவர்கள் விரும்புறாங்க போற போற இந்த சைக்கிள் போறோம் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படி சொல்லிட்டு பாக்குறானா அதனால இந்த செகண்ட் மந்திர அப்படி சொல்றது தது மந்திரத்து என்ன சொல்றது பார்வையிலிருந்து வெளியில வர்றது பண்றது இதுல இருந்து நம்ம வெளியில தப்பிச்சு வர்றது எப்படி அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதனால நம்ம அங்க ஒரு பல ரிஷிகளை பார்க்கிறோம் தைத்திரிய உபத்தில் ஒரு ரிஷி இருக்காரு அந்த ரிஷி என்னோர் வேதானு வச்சனம் அது திரிசங்கு ஓகே எந்த திரிசங்கு அது ராமாயணத்தில் வர திரிசங்கு கிடையாது ஓகே அது திரிசங்கு சம்சாரி ஓகே இந்த திரிசங்கு தைத்திரியில வர திரிசங்கு ஆனந்த கூத்தாடு நந்த நவனம் அப்படி சொன்ன அப்படி எப்படி சொல்றாரு பாருங்க அகம் விரக்வா கீர்த்தி கிரேரிவ நான் இந்த விருக் ஆகிய உலகத்தை தாங்குவோனாக இருக்கிறேன் எப்படியே அப்படி சொல்றாரு அந்த அந்த ஞானத்தினுடைய இது என்னுடைய புகழ் எப்படி தெரியுமா இருக்கு எவரஸ்டு உச்சியை தாண்டி போயிடுது அப்பேற்பட்டவன் நான் கீர்த்தி கிரேரிவா அந்த கீர்த்தி என்னுடைய புகழ் எப்படி இருக்குன்னா அது மேல தாண்டி போயிடுச்சான் அவ்வளவு சொல்றாரு ஏன்னா அந்த ஞானத்தினால இங்க ஐத்திரிய உபநிஷத்து யாரு ரிஷி வாமதேவா ரிஷி வாமதேவா ஓகே ஏன் வாமதேவா சில சில பெலோஸ் வந்து கர்ப்ப பையிலே பெரிய ஆளாயிட்டான் ஒண்ணு வந்து பிரகலாதன் இன்னொரு ஆள் வந்து இந்த பக்கம் கிருஷ்ணா அபயம் கொடுத்தா பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும்போது தேவகி பரமானந்தம் தேவகி பரமானந்தம் அந்த வார்த்தை அப்படியே லிட்ரலியா படிச்சுட்டு போறது அந்த பேக்ரவுண்டோட தேவையை பத்தி நினைச்சா தெரியும் உங்களுக்கு ஓகே தேவிக்கு அத்தனை குழந்தையும் இடந்தா கண்ணு முன்னாடி ஒரு குழந்தைய அடிச்சு கொள்றான்னா பா எத்தனை கஷ்டம் அடுத்த சந்துரும் போறோம் நிறுத்து அப்படின்ட்டான் நிறுத்து சொன்னா அதோட குழந்தைய விட்டுட்டு போயிட்டான் இருக்க போதுதான் அவங்களுக்கு அப்ப வந்து அந்த கிருஷ்ண பாப்பா அப்படி சிரிச்சுறான் கவலைப்படாதம்மா டோன்ட் வரி நான் இருக்கும்போது கவலைப்படாதே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பாக்குறேன் சிறையில் சிறையிலிருந்து மீட்டவன் ஓகே அப்பா அம்மாவை சிறையிலிருந்து மீட்டவன் சரியா அந்த மாதிரி ஆளு குழந்தைன்னா அப்படிதான் இருக்கணும் ஓகே சிறையில போட்டிருக்கூடாது இப்ப இது இப்ப யாரையோ உள்ள ஜெயில போட்டாங்க இந்த இப்ப நியூஸ் ஒண்ணு அப்பினோ அப்பா உள்ள புடிச்சு போட்டாங்க அப்புறம் தான் அப்பினோம் வந்து பெரிய ஆளு ஓகே இதெல்லாம் என்ன ஆகிறது பாருங்க அதனால இதெல்லாம் முன்னுக்கு முன் முறை நான் சரித்திருக்கும் அவங்க அப்பா வந்து வெளியில கொண்டு போனாங்க புண்ணியமான ஊழல் பேர் வழி புரியும் உண்டு தேவகியும் கிருஷ்ணர் அந்த அவதரிக்கிறார் அந்த மாதிரி இந்த பிரகலாதன் வந்து வயதுக்குள்ள இருந்து உபதேசம் வாங்கினான் அது போல இந்த வாமதேவர் இருக்கிற இந்த கர்ப்பப்பையிலேயே ஞானத்தை அடைஞ்சவர் இன்னொரு குழந்த இருக்கு அது பிறந்த உடனே பித்தா பிரைச்சூடின்னு பேடைச்சு ஞான சம்பந்தன் பேரைக்கு பேரை பாருங்க சில பேர் ஞானத்துக்கு சம்பந்தம் எல்லாம் சம்பந்தம் வச்சிருப்பான் நமக்கு கிளாஸ்க்கு யோகா கிளாஸ்க்கு ஒரு பையன் ஞானம்னு வேறு ஏண்டா ஞானம் அஜானம் கூப்பிடுறா ஆமா ஏன் ஞானம் பேரு அவனுக்கு பேருதா பையன் கரெக்டா அந்த பேருக்கு அவர் வந்து கர்ப்பையிலே என்ன சொன்னாரம் அப்படிப்பட்ட அம்மாவோட வயது கர்ப்பயிலே அவர் அப்படி ஞானத்தை அடைஞ்சவர் எப்படி வாமதேவர் வந்து இது பண்ணாரு அடைய முடியும் அப்படின்னா சுகன் இல்லையா ரமணர் இவங்க எல்லாம் ஆனந்தகிரி எழுதுறாரு கமெண்ட்ரிய எப்படி கர்ப்பையில் அவர் வந்து எங்களை மாதிரி சிரமம் கேம்ப் கூட்டிட்டு போல டக்குன்னு எப்படி ஞானம் வரும் நமக்கு அந்த ஞானத்தை வந்து இப்படிலாம் மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட அப்படி இருக்குமோ அப்படி கேட்கணுமே இப்ப டக்குன்னு எப்படி ஒரு உபதேசம் இல்ல அவர் நாரதற்காக உபதேசம் கிடைச்சது இவருக்கு வந்து கர்ப்ப பையிலேயே எப்படி வந்து வாமதேவர் ஞானி ஆக முடியும் அப்படி ஒரு கொஸ்டின் ஆனந்தகிரி வந்து கேள்வி எழுப்புறார் ஆனந்தகிரியை பதில் கொடுக்குறார் அவர் வந்து யோக பல ஜன்மாந்திரமான கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணவர் ஓகே அதுக்கப்புறம் கிளாஸ் டு கிளாஸ் போனவர் அவர் டுகெதர் சிரவணம் பண்ணவர் ஓகே அதுக்கப்புறம் ஆயில் போறாம அதுக்கப்புறம் வந்து அவர் போனதுனால யோக பிரஷ்டனா ஆறாவது அத்தியாயத்தில் அத்தியாயத்தில் அந்த மாதிரி பிறக்கும்போது வெரி வெரி இந்த கணக்கில் ராமானுஜர் இருக்கா இல்லையா அவர் வந்து ஜீனியர் ஜீனியர் அதனால ரஷ கண்ண முடி உண மகரிஷ பிரது ரமண மகிழ்ச்சி ஆக முடியாதா கேள்வி கேட்கலாம் ஆக முடியும்பா அதுதான் சொல்றேன் நீ ரமண மகிழ்ச்சி ஆகணும் ராமன ஆகணும் சொல்ற அதுக்கு அவருக்கு சாதன சதுரஷ்டும் தேவையில்லை ரமண நமக்கு வந்து நிறைய தேவைப்பாட அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை கோபமா சொன்ன அர்த்தம் போது அவர் சொல்றாரு தது உக்தம் ரிஷினா ஏவம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் கூரினார் என்ன கூறினார் அவரு கர்ப்பேணு சன் கர்ப்பேணு சன் அணு அவேதம் அணு அவேதம் அப்போ அப்படி போட்டுக்கணும் இந்த சொல்லு வந்து அங்க உபரிசத்துல பாத்தீங்கன்னா சண்ணு அணு அவேதம் சன்னு பிளஸ் அவேதம் அப்படி போட்டுக்கணும் கர்மேணு சன் அப்படி இருக்கு அதை இப்படி போட்டுக்கணும் சண்ணு அணு அப்படி போட்டுட்டா ஏஷாம் தேவானாம் ஜனிமானி அகம் அவதம்ய அப்படின்னா நடத்த அவதாரித்தே அப்படி சொல்றது பாருங்க அவர் என்ன சொல்றாரு நான் எதற்காக வந்தேன் ஓகே நான் எதற்காக வந்தேன் அகம் அவேதம் நான் அறிந்து கொண்டேன் இது பெரிய டிக்ளரேஷன் இல்லையா நான் எதற்காக வந்தேன் என்று அகம் அவேதம் நான் அறிந்து கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் அப்புறம் கிறிஸ்டினா மறுபட்டாங்க நான் கண்டுகொண்டேன் நான் அதிர்ந்து கொண்டேன் கண்டுகொண்டேன் படைப்பு கடவுள் விஸ்வா ஜனிமானி அப்படி ஜனிமானி இந்த அனைத்து படைப்பும் ஆல் கிரியேஷன் இருக்க இந்த ஹோல் கிரியேஷன் என்னவென்று நான் அறிந்து கொண்டேன் கண்டுகொண்டேன் தேவானாம் தேவானாம் இங்க தேவானம் இங்க இருக்கிற கான்டெஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா தேவானா தேவர்கள் தேவர்கள் அனைவரையும் இல்ல அது பிரயோஜனப்படாது இந்த கான்டெஸ்ட் இந்திரியான இந்திரியங்கள் இந்திரியங்கள் என்ன இருக்கிறது காரிய காரண சங்காத்தான் என்னுடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் பற்றி நான் அறிந்து கொண்டேன் என்னுடைய காரண காரிய சங்காத்தான் என்னுடைய ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் கண்டு கொண்டேன் ஒரு சரீரமா எடுத்து நான் எண்ணற்ற சரீரங்கள் கோடிக்கணக்கான சரீரங்கள் நான் எடுத்து எடுத்து வந்துள்ளதை நான் அறிந்து கொண்டேன் எத்தனை சரீரம் எடுத்துன்றது தெரியாது தெரியாம இருக்கிறது முன்னாடி கொடுத்தது வாங்கது எல்லாம் போய் கேட்டுப்போம் அதனால அது நல்லது ஜனக்கர் தன்னுடைய மனசு கிட்ட கேட்கிறார் ஏ மனசே நீ ரொம்ப நாள என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணி இன்னைக்கு கண்டுகிட்ட பரவத்தில் வந்த பிறகு கண்டுகொண்டேன் மனசு வந்து கர்த்தா கிடையாது மனசு கரணம் மனசு கரணம் அயம் மனசு எப்படி விட்டது கரணம் மாறி கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்புறம் கரெக்டா மனச இப்ப ஒன்னும் கேட்க வேண்டாம் இவர் சொல்றதெல்லாம் அப்படி ஆஃப் அப்படி இல்லை தேவையில்லாததை ஆப் பண்ணிக்கலாம் நம்ம மனசு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே ஜஸ்ட் இவர் ஆஃப் ஓகே அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சரீரமா நான் கண்டுகொண்டேன் அதனால இந்த சரீரத்துக்கு தான் ஜன்மா டு ஜன்மா ஆவசத டு ஆவசதா ஜன்மா டு ஜன்மா வயோதிகம் நரை திரை மூப்பு வியாதி ப்ராப்ளம் சம்சாரம் அதெல்லாம் எதுக்கு சரீரத்துக்கு சூட்ச சரீரத்துக்கு இல்லைன்னா எனக்கு கிடையாது அப்படி என்று கண்டுகொண்டேன் ஓகே ஸ்ருணு ஜாக்கிரதையாயிரு என்ன அகம் சரீரநாம் ஜன்ம அவேதம் அகம் சரீரநாம் ஜன்ம அவேதம்னா நான் கணக்கற்ற சரீரங்களுடைய ஜன்மங்களை அறிந்து கொண்டேன் ஓகே என்னுடைய சரீரம் எப்படி இருக்கிறது சரீரான ஏவ ஜன்மானி இது அகம் அவேதம் சரீரானாம் ஏவ ஜன்மானி இகம் அவேதம் இந்த சரீரத்துக்குத்தான் ஜன்மம் இருக்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது ஆத்மா ஆவசத டு கிடையாது ஜன்மா டு கிடையாது ஓகே ஆகாசம் டு ஆகாசம் கிடையாது ஒரு ஆகாசம் இப்ப ஒரு ஆகாசம் இடிச்சு கட்டுற இடிச்சுட்டு கட்டும் போது புது ஆகாசம் அதை பிரஷ் பண்ணி பண்ணிட்டோம் இந்த ஆகாசத்தை அப்படி சொல்ல முடியுமா ஜன்னலை சௌத்தை மாத்தலாம் மேல டாப் மாத்தலாம் கீழே தரையை மாத்தலாம் எதை மாத்த முடியாது நடுவில் இருக்கிற மாத்தி பண்ணிட்டத்தை நகத்தி புரடி நகர்த்தி வைக்கலாம் ஆகாசத்தை அந்த ஆகாச தூக்கி இந்த பக்கம் ஆகாசத்தை நகர்த்தி வைக்க முடியுமா திருப்பி வால் கட்டி பொது ரூம் புது வீடு புது பேலஸ் ஆகாசம் ஆகாசம் ஏக்க ஆகாசம் பழைய ஆகாசம் புராண புறத அதே ஆகாசம் தான் அப்படி கண்டுகொண்டேன் சொல்றாரு நான் சொல்றேன் பாமதேவர் சொல்றாரு இது ஜன்மாவுக்கு தான் இந்த ஜன்ம சரீரத்துக்கு தான் எனக்கு இல்லப்பா நான் வந்து எப்பொழுதும் இருக்கிறவன் சரீரான ஏவ ஜன்மானி இடம் அகம் அப்படி சொன்ன அப்ப புனரபி புனரபி தனனம் புனரபி மரணம்ன்றது எனக்கு கிடையாது வாசாம் சி ஜீர்ணாணி நவானி கிருணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணாணி அஞ்ஞானி சையாதி நவானி தேகி இது சரீரத்துக்கு தான் இது இந்த மாதிரி துணி மாதிரி மாத்திட்டர்களா போன தடவை பேண்ட் ஒழுங்கா போட்டுட்டு வந்தா இந்த தடவை முக்கா பேண்ட் போட்டுட்டு ஏதோ மாத்திட்டு இருக்கலாம் அதே உடம்புல தான் முக்கா பேண்ட் போடணும் அரை பேண்ட் போடணும் கால் பேண்ட் போடணும் வாஜ்பாய் சொன்னாரு வரீங்க அப்படின்னு கேட்டாரு ஓகே அதே உடம்புல தான் போட்டு முடியும் உடம்பு மாறாதப்ப அத ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது ஆத்மாவோட சட்டத்தான் இந்த பாடி ஓகே ஆத்மாவோட ஷர்ட் இது ஓகே சில சும்மி அழகா ஒரு சட்டை கொடுப்பான் அந்த இது ஜீன்ஸ் மாதிரி கிணிஞ்சீன்ஸ் ஒன்று கொடுப்பான் அவ்வளவுதான் டிஃப்ரெண்டா அவ்வளவுதான் ஆனா ஜீன்ஸ் கிழிஞ்ச ஜீன்ஸ் தான் விலை ஜாஸ்தி அதனால சரி டிரெஸ் ஜஸ்ட் லைக் ட்ரெஸ் அதுக்கு போய் ஏன் பிடிச்சான் அப்ப ஊ ஆமை நான் யார் நான் யார் புராண நியரீரூர்ணமூர்ணி பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணமேவிஷே ஹரி ஓரு நமஹ